நற்றினியின் ஆயிரத்தி பதினோராவது செய்திச் சேவை பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செங்கில்குமார் தமிழக செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலேஸ்வரம் கருணை இல்லத்தில் இருந்து இருபது முதியவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மதுராந்தகத்தில் உள்ள துரைசாமி காப்பகம் என்ற இல்லத்திற்கு இவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் கோட்டையூர் அருகே பவானி அற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்ட முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கோட்டையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சோலையாறு பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இயற்கை அமைப்பதற்கு தேவையான முழுமையான நிதி உறுதி செய்யப்பட்டுள்ளது என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஐஏஎஸ் அதிகாரி என அரசு அதிகாரிகளை ஏமாற்ற முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவரி நதியை கோதாவரி நதியுடன் இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நடத்தும் போராட்டத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நெல்லையில் கூத்தன்குளம் பறவை சரணாலயத்தில் தண்ணீர் இல்லாததால் பறவைகள் வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்திய செய்திகள் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவை தேர்தல்கள் நடக்க உள்ளன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆள் இல்லாத விமானமான இரண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் நான்கு நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் அடுத்தடுத்து வங்கி மோசடிகள் அம்பலமாகி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓரியன்டல் பேங்க் ஆப் காமர்ஸில் விவசாயிகளை காரணம் சர்க்கரை ஆடை ஒன்று நூற்றி கோடி ரூபாய் மோசடியாக கடன் வாங்கியுள்ள விவரம் தற்போது தெரிய வந்துள்ளது ஜோர்தான் மன்னர் அப்துல்லா இந்த வாரம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் மருத்துவர் அல்லாத உறுப்பினர்களை கொண்டு தேசிய மருத்துவ ஆணையம் அமைப்பதற்கு மருத்துவ சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் பள்ளி மீது தாக்குதல் நடத்திய போக்குகாரம் பயங்கரவாதிகள் அங்கிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளை கடத்தி சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் இரண்டு முறை மட்டுமே தொடர்ந்து அதிபராக பதவி வகிக்க முடியும் என்ற விதிமுறையை நீக்க ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தொடரும் அத்து மீறல்களால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது நாட்டில் நேற்று நள்ளிரவு ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை ஜோர்டானில் தஞ்சமடைந்துள்ள சிரியா நாட்டு அகதிகளின் குழந்தைகள் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி தவித்து வருவதாக யூனிசெப் அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தனது அமைச்சரவையை இரண்டாவது முறையாக மாற்றியமைத்துள்ளார் வணிகச் செய்திகள் ரயில்வே துறையில் இதுவரை இல்லாத அளவு தொண்ணூறாயிரம் பேரை புதிதாக பணியமர்த்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரத்தை வருங்காலத்தில் ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக மாற்ற உதவுவோம் என பிரதமர் மோடியை சந்தித்த ஊபர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரும் சில மாதங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பொது பங்கு வெளியிட திட்டமிடு திட்டமிட்டிருக்கின்றன கோடிக்கு மேல் நிதி திரட்ட இந்த நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன கேலக்ஸி எஸ் ஒன்பது ஸ்மார்ட் போன்களின் முன்பதிவு வரும் மார்ச் இரண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது மார்ச் பதினாறாம் தேதி முதல் இந்த கேலக்ஸி எஸ் நைன் சீரீஸ்மார்ட் போன்கள் விற்பனைக்கு வர உள்ளன விளையாட்டுச் செய்திகள் கொல்கத்தாவில் ஏப்ரல் மாதம் ஐசிசி இன் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் நாட்களில் அங்கு திட்டமிடப்பட்டுள்ள ஐ பி ஆட்டங்களை மாற்றுமாறு ஐசிசி கோரியதை பிசிசிஐ ஏற்க மறுத்துவிட்டது துபாய் டூட்டி ஃப்ரீ டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் எலினா ஸ்விட்டிலோனா தொடர்ந்து இரண்டாவது முறையாக பட்டம் வென்று கோப்பையை தக்கவைத்துக் கொண்டார் பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் அமித் பாங்கல் விகாஷ் கிருஷ்ணன் ஆகியோர் தங்களது பிரிவில் தங்கம் வென்றுள்ளனர் ஆஸ்திரேலிய ஓபன் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காஷ்யப் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனானார் இது கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் வெல்லும் முதல் சர்வதேச பட்டமாகும் விஜய் ஹசாரி டிராபி ஒருநாள் தொடரின் இரண்டாவது அரையிறுதியில் ஆந்திர அணியை ஐம்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய சௌராஷ்டிர அணி இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது திரைச்செய்திகள் முத்து விநாயகா மூவிஸ் நிறுவனத்தின் சார்பில் ராஜாமணி தியாகராஜன் தயாரிக்கும் படம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இந்த படத்தில் கதாநாயகனாக நகைச்சுவை நடிகர் ஜெகன் நடிக்கிறார் உடல்நலம் சரியில்லாத நடிகர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருகிறார் துல்கர் சர்மான் தற்போது தமிழில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் நடித்து வருகிறார் தேசிங்க பெரியசாமி இயக்கும் இந்த படத்தில் துல்கருக்கு ஜோடியாக ரித்து வர்மா நடிக்கிறார் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு மணல் சிற்பம் அமைத்து மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை திறமைக்கு ஒரு சவால் அஞ்சல் தலை செய்திகள் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்வி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்